கீழ்வெண்மணி ஐம்பது ஆண்டுகள் தஞ்சை களத்தில் உழைக்கும் வர்க்கத்தின் போராட்டம் இரா சிந்தன் கீழ்வெண்மணியில் நிகழ்த்தப்பட்ட படுகொலைகள் தனித்த சம்பவம் அல்ல அது கீழத்தஞ்சையில் இப்போதைய நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டங்களில் கூர்மையடைந்திருந்த வர்க்க போராட்டத்தின் வெளிப்பாடே பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க காலமாக இருந்தாலும் இந்திய விடுதலைக்கு பிறகான சூழலிலும் மாநிலத்தில் ஆட்சி மாறிய பின்னணியிலும் தொடரும் வர்க்க போராட்டத்தின் உக்கிரத்தை வெளிக்காட்டும் நிகழ்வுகளில் ஒன்றே கீழ்வெண்மணி தியாகமாகும் பிரிட்டிஷ் ஆதிக்க காலம் அப்போதைய தஞ்சாவூர் இந்திய அரிசி உற்பத்தியில் சுமார் முப்பது சதவீதத்தை கொடுத்து வந்தது வளமான இப்பகுதியில் விவசாயிகளும் தொழிலாளர்களும் பல்வேறு வகைகளில் சுரண்டப்பட்டார்கள் அரசனுக்கும் கோயிலுக்கும் விளைச்சலில் பங்கு இலவச உழைப்பு காவல் வரி தொழில் வரி அதாவது இறை ஆகியவை நிலவின வட்டி திரும்ப செலுத்த முடியாதவர்கள் உரிய வரி செலுத்த முடியாதவர்களின் நிலங்கள் பிடுங்கப்பட்டன மேலும் பிரம்மதேயம் உள்ளிட்டு கட்டாயமாக நிலம் தானம் பெறப்பட்டது இவையெல்லாம் நிலவுடைமை ஏகபோகங்களை வளர்த்தன ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு முதல் பிரிட்டிஷ் ஆளுகையில் வந்தது தஞ்சை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு இலாப அடிப்படையாக இருந்தது அவர்கள் பழைய நில உறவுகளின் ஒடுக்குமுறைகளை பயன்படுத்தி கொண்டார்கள் மேலும் துல்லியமாக்கினார்கள் நிலத்தில் நேரடியாக உழைப்பவர்களுக்கும் காலனி அரசுக்கும் இடையில் ஜமீன்தார்கள் பண்ணையார்கள் மடங்கள் என்ற இடைத்தட்டினை காலனி அரசு பயன்படுத்தி கொண்டது இந்த இடைத்தட்டு பகுதியிடம் காலனி அரசு வரி வசூல் செய்து கொள்ளும் நேரடியாக நிலத்தில் உழைப்பவர்களிடம் இடைத்தட்டு பகுதியினர் வரி வசூல் செய்து கொள்வார்கள் என்ற ஏற்பாடு உருவாக்கப்பட்டது விவசாயிகளிடம் அவர்கள் எப்படியும் வசூலிக்கலாம் வேலை வாங்கலாம் அரசு நிர்வாக அமைப்பு பூரண உதவி செய்யும் என விவரிக்கிறார் கோ வீரய்யன் விவசாய இயக்கத்தின் வீர வரலாறு தனது மூலதனத்திற்கு சராசரி இலாபத்தை கூட விவசாயி அடைய முடியாத நிலையில் நிலப்பிரபு நில வாரத்தை அதாவது குத்தகைத் தொகையை நிர்ணயிக்கிறார் அதன் மூலம் கொள்ளையடிக்கிறார் என இஎம்எஸ் நம்பூதிரிபாட் தனது மார்க்சியமும் நிலவாரமும் என்ற கட்டுரையில் குறிப்பிடுவதை போலவே தஞ்சையிலும் சுரண்டல் நிலவியது பிரிட்டிஷ் முதலாளிகள் பழைய நிலைமைகளை மாற்றினார்கள் அதே சமயம் தங்கள் சுரண்டலுக்கு ஏதுவாக முதலாளித்துவத்திற்கு முந்தைய சுரண்டல் அமைப்பையும் தக்கவைத்து கொண்டார்கள் அதிகமான வரி வசூல் மட்டுமல்ல இலவச உழைப்பு நிபந்தனைகளை நிறைவேற்ற முடியாதவர்களுக்கு கொடூரமான தண்டனைகளும் தஞ்சை முழுவதும் நிலவி வந்தது ரயத்து வாரி நிலப்பிரபுக்களுக்கு சொந்தமாக பண்ணைகள் இருந்தன பண்ணைகளில் குடிவைக்கப்பட்டிருந்த அடிமைகள் ஒட்ட சுரண்டப்பட்டார்கள் மிக மோசமான தீண்டாமை வடிவங்கள் நிலவின சாணியை கரைத்து வாயில் ஊற்றுவது அதாவது சாணிப்பால் சவுக்கடி வழங்குவது ஆகிய மனிதத்தன்மையற்ற தண்டனைகளும் பொது கிணறுகள் ஆற்று நீர் சாலை கோயில் வழிபாடு கல்வி மறுப்பு நிலவியது இக்கொடுமைகளில் தப்பித்து ஓட முயன்றவர்கள் பிடித்து வரப்பட்டு கடுமையாக தண்டிக்கப்பட்டனர் லாப வெறியும் எதிர்ப்பு இயக்கமும் உலக நிலைமைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் தஞ்சை விவசாயிகளுடைய வாழ்க்கையிலும் விவசாய தொழிலாளர்களுடைய வாழ்க்கையிலும் நேரடி தாக்கங்களை ஏற்படுத்தின இரண்டாம் உலக போரின் காலத்தில் தஞ்சையிலும் சுரண்டலும் அடக்குமுறைகளும் கடுமையாகின போர்க்காலத்தில் தானியங்களை அதிக விலையில் விற்று கொள்ளை லாபம் பார்க்கும் வெறியுடன் உற்பத்திகளை அள்ளிச் சென்றார்கள் மக்களின் உணவுக்கு கூட கையிருப்பு இல்லாத விதத்தில் தஞ்சை பகுதி நிலப்பிரபுக்களும் மடங்களும் விளை பொருட்களை எடுத்துக்கொண்டார்கள் உணவுப் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோய்களாலும் மக்கள் செத்து மடிந்தார்கள் ஐயாயிரம் ஆறாயிரம் ஏக்கர் நிலச்சொந்தக்காரர்களான குன்னியூர் சாம்பசிவய்யர் வளிவளம் தேசிக பூண்டி வாண்டையார் கபிஸ்தலம் மூப்பனார் போன்ற நிலப்பிரபுக்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தனர் வடபாதிமங்கலம் நெடும்பலம் போன்ற பகுதிகளில் இருந்த நிலப்பிரபுக்கள் திராவிட இயக்க ஆதரவாளர்களாக இருந்தனர் தென்பரை முதல் வெண்மணி வரை மு அப்பண்ணசாமி ஆயிரத்தி டிசம்பர் மாதத்தில் நீடாமங்கலத்தில் நடந்த தென்தஞ்சை மாவட்ட காங்கிரஸ் மாநாட்டில் சமபந்தி போஜனம் நடைபெற்றது இதில் சாப்பிட்ட தாழ்த்தப்பட்ட தொழிலாளர்களை நிலவுடைமையாளர்கள் கட்டி வைத்து அடித்தார்கள் அவர்களே காங்கிரஸ் கட்சியில் கோலோச்சினார்கள் அடக்குமுறைகளை மக்கள் அமைதியாக ஏற்கவில்லை சுரண்டலுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் எதிர்ப்பு இயக்கங்கள் உருவாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஒன்பது வரையிலான ஆண்டுகளில் மணலூர் மணியம்மை என்ற கைம்பெண் வைதீக ஆச்சாரங்களையும் பண்ணையார்களையும் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தையும் எதிர்த்து மக்களை திரட்டினார் விவசாயிகள் சங்கம் சேர்வதை ஊக்குவித்தார் முதலில் காங்கிரஸ் கட்சியில் செயல்பட்ட அவர் பின்னர் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து இயங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டில் அவர் கொல்லப்பட்டார் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக விவசாயிகளையும் விவசாய தொழிலாளர்களையும் திரட்ட கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்தது தஞ்சையில் நிலவி வந்த தீவிர ஒடுக்குமுறைகளை அறிந்த கட்சி பி சீனிவாசராவை இப்பகுதிக்கு அனுப்பி வைத்தது மதராஸ் மாகாணத்தின் தென் கர்நாடகப் பகுதியைச் சேர்ந்தவர் சீனிவாச தமிழ் பேசுவார் ஆனால் எழுதவோ படிக்கவோ தெரியாது தஞ்சைக்கு வந்த அவரது வழிகாட்டுதலில் சாதி சுரண்டலுக்கும் எதிராக உழைக்கும் மக்களை அணிதிரட்டினார்கள் கம்யூனிஸ்டுகள் ஆரம்பத்தில் சாதி இந்துக்களான வாரதாரர்களும் குத்தகைதாரர்களும் சிறு விவசாயிகளும் விவசாயிகள் சங்கத்தை சரிவர புரிந்து கொள்ளாமல் கொண்டிருந்தனர் விவசாயிகள் சங்கத்தை ஆதி திராவிடர்களின் சாதி சங்கம் என்று நினைத்தார்கள் சாதி வெறுப்பு அதிகமாக இருந்தபடியால் விவசாயிகள் சங்கத்தின் கொள்கைகளையும் திட்டத்தையும் பற்றி அறிந்து கொள்ள அவர்களுக்கு காலதாமதமாயிற்று என விவரிக்கிறார் சீனிவாச ராவ் தென்பரை கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு விவசாயிகள் சங்கத்தின் முதல் கிளை உருவாக்கப்பட்டது சாதி இந்துக்களின் வெறுப்பு மனநிலையை பயன்படுத்தி உழைக்கும் மக்களிடையே பிரிவினையை உருவாக்க பண்ணையார்கள் முயற்சித்தனர் விவசாயிகள் சங்கம் இந்த சூழ்ச்சியை புரிந்து கொண்டது சாதி ஆதிக்கத்திற்கு எதிரான களத்தில் நின்று உழைக்கும் மக்கள் ஒற்றுமையை முன்னெடுத்தது தோளில் துண்டணியக்கூடாது வேட்டி அணியக்கூடாது செருப்பு அணியக்கூடாது தேநீர் வழங்குவதில் இரட்டை குவலை உள்ளிட்ட பாகுபாடுகள் தண்ணீர் வழங்குவதில் பாகுபாடு என அங்கு நிலவிய சாதி கொடுமைகளுக்கு எதிரான போராட்டங்களை கம்யூனிஸ்டுகள் தலைமையேற்று நடத்தினார்கள் அதே சமயம் பண்ணையாட்களையும் விவசாயிகளையும் ஒட்ட சுரண்டி கொண்டிருந்த பண்ணையார்கள் மடாதிபதிகள் மிராசுதார்களுக்கு எதிரான போராட்டங்களும் வலுப்பட்டன தென்பரை கிராமத்தில் உத்திராபதி மடத்துக்கு சொந்தமான நிலத்தில் உழைத்து வந்த குத்தகை விவசாயிகள் குத்தகையாக எண்பத்தி இரண்டு சதவீத விளைச்சலை கொடுத்து கொண்டிருந்த நிலைமையை மாற்றி 33 மூணு சதவீதம்தான் தர முடியும் என சங்கம் முடிவு செய்தது உடனே சங்க செயலாளராக இருந்த வீராசாமியை மூன்று ஏக்கர் குத்தகை நிலத்திலிருந்து விரட்டியது உத்தராபதி மடம் சங்கத்தை அனுமதிப்பதை விட பயிர்கள் வயலிலேயே கருகட்டும் என முடிவு செய்தனர் மடத்தினர் விளைந்த நெல்லை அறுவடை செய்ய தடை போட்டார்கள் ஆனால் குத்தகை விவசாயிகள் உத்தரவை மீறினார்கள் போராட்டம் குறிப்பிடத்தக்க வெற்றியடைந்தது பெரும்பகுதி தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்த விவசாய தொழிலாளர்களுக்கு கண்ணியமான வாழ்க்கையை மறுத்த வன்கொடுமைகளுக்கு எதிரான போராட்டங்களை கம்யூனிஸ்டுகள் வழிநடத்தினர் போராட்டத்தை ஒடுக்க அடியாட்களை ஏவினார்கள் பண்ணையார்கள் ஆனால் கம்யூனிஸ்டுகளின் உறுதியான போராட்டம் அரசு நிர்வாகத்தை தலையிட செய்தது அடுத்தடுத்த வெற்றிகள் கம்யூனிஸ்டுகள் மீது நம்பிக்கை அதிகரித்தது இந்த சூழலில் இந்தியா விடுதலையடைந்தது இந்திய விடுதலையும் அடக்குமுறையும் காலனி ஆதிக்க முடிவுக்கு வந்ததென்றாலும் அது நில உறவுகளில் உடனடி மாற்றங்களை கொண்டுவரவில்லை மாறாக கம்யூனிச இயக்கத்தை அடக்கும் முயற்சிகள் தொடங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வரை நான்கு ஆண்டுகளுக்கு தஞ்சையில் நூற்றி தடை உத்தரவு அமலில் இருந்தது இந்த உத்தரவு கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பலவீனப்படுத்தவே பயன்படுத்தப்பட்டது தலைவர்கள் தலைமறைவாக இயங்கினார்கள் சுதந்திர இந்தியாவில் போராட்டக் களத்தில் கைது செய்யப்பட்ட கலப்பால் குப்பு திருச்சி சிறையில் விசம் வைத்துக் கொல்லப்பட்டார் பொய் வழக்குகள் புனையப்பட்டன நிலப்பிரபுக்களுடன் சமரசம் செய்து கொண்ட இந்திய அரசின் வர்க்கத்தன்மை மிக தெளிவாக வெளிப்பட்டது இக்காலகட்டத்தில் முதல் சட்டமன்றத் தேர்தல் நடந்தது தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் ஆறு தொகுதிகளில் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றது மக்களிடம் கம்யூனிஸ்ட்களுக்கு இருந்த செல்வாக்கு வெளிப்பட்டது அடக்குமுறைகள் பழிக்கவில்லை என உணர்ந்து கொண்ட ஆளும் வர்க்கம் இறங்கி வர நேர்ந்தது ஜமீன் ஒழிப்பு இனாம் ஒழிப்பு சட்டங்கள் விவசாயிகளுக்கு மூன்றில் ஒரு பங்கு வாரம் பண்ணையாட்களுக்கு கூலி ஒப்பந்தங்கள் என சில மாற்றங்கள் இந்த பின்னணியில்தான் ஏற்பட்டன இக்காலத்தில் நிலச்சீர்திருத்த சட்டம் வந்தபோதும் பெரும்பகுதி நிலம் ஏகபோகத்திலேயே தொடர்ந்தது பெற்ற சட்டங்களை அமலாக்குவதற்காகவும் போராட வேண்டியிருந்தது உதாரணமாக தஞ்சாவூர் பண்ணையார் சாகுபடிதாரர் பாதுகாப்பு சட்டத்தை தமிழகம் முழுமைக்கும் அமலாக்க கம்யூனிஸ்டுகள் வலியுறுத்தினார்கள் இதற்காக சிதம்பரத்தில் விவசாயிகள் பெருந்திரளாக போராடினார்கள் சிதம்பரம் வட்டத்திற்கு மட்டும் அச்சட்டம் விரிவாக்கப்பட்டது இப்படி படிப்படியாகவே மாற்றங்கள் சாத்தியமாகின இனாமொழிப்புச் சட்டத்தின்படி நிலம் எடுக்கும் பட்டியலில் நூற்றி கிராமங்களை இணைக்க பதினேழு ஆண்டுகள் போராட வேண்டியிருந்தது இந்திய விடுதலையும் மெல்ல மெல்ல ஏற்பட்ட மாற்றங்களும் நில உறவுகளை மாற்றியமைத்தன பண்ணை அடிமை சுரண்டல் முறை வீழ்த்தப்பட்டு கூலி உழைப்பு முறை வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டில் விவசாய தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்டது கூலி உயர்வு கூலி ஒப்பந்தங்களுக்கான கோரிக்கைகள் எழுந்தன எனவே தங்கள் ஏகபோகத்தை பாதுகாக்கும் நோக்கத்துடன் மிராசுதார்கள் நெல் உற்பத்தியாளர் சங்கத்தை உருவாக்கினார்கள் அவர்கள் கூலி உயர்வை மறுத்தது மட்டுமல்ல கூலியை உயர்த்தி கொடுக்க கூடாதென்று சிறு நிலவுடைமையாளர்களுக்கும் தடை போட்டார்கள் கூலி உயர்வு போராட்டங்களை திராவிட இயக்கம் விமர்சித்தது வர்க்க போராட்டம் தீவிரமடைந்த சூழலில் திராவிட இயக்கத்தின் இந்த நிலைப்பாடு விவசாயிகள் விவசாய தொழிலாளர்களிடையே கேள்விகளை உருவாக்கின இப்பகுதியில் குறிப்பிடத்தக்க வகையில் செயல்பட்டு வந்த திராவிட விவசாயிகள் சங்கத்திற்குள் அதிர்வுகள் ஏற்பட்டன ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்களுடன் ஏ ஜி கஸ்தூரிரங்கன் உள்ளிட்ட திராவிட விவசாயிகள் சங்கத்தினர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இணைந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்குள் தத்துவார்த்த மோதல் வலுவாக நடந்து வந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மார்க்சிஸ்ட் கட்சி உருவானது கீழத்தஞ்சையில் வர்க்க இயக்கத்தை சில ஆண்டுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது மார்க்சிஸ்ட் கட்சியுடன் தொகுதி உடன்பாடு கொண்டு தேர்தலை சந்தித்தது திமுக தேர்தல் முடிவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழந்து திமுக ஆட்சி அமைத்தது அரசியிரம் எப்போதும் போல் தன் வர்க்கத்திற்கு சேவையாற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டிலேயே கேரளத்தில் அமைந்த கம்யூனிஸ்ட் அமைச்சரவை தொழிலாளர் பிரச்சினைகளில் காவல்துறை தலையிடாது என கொள்கை மேற்கொண்டது பிராந்திய முதலாளித்துவ கட்சியான திமுக நிலவுடமையாளர்களோடு சமரசம் செய்து கொண்டது திமுக ஆட்சியில் கிசான் போலீஸ் என்று அழைக்கப்பட்ட காவலர்கள் உள்ளூர் அளவில் மிராசுதார்களின் அடக்குமுறைகளுக்கு சாதகமாக செயல்பட்டனர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தை ஒடுக்குவதற்கான ஏற்பாடாகவே அது இருந்தது கூலி உயர்வுக்காக முத்தரப்பு பேச்சுவார்த்தையை விவசாய தொழிலாளர்கள் வலியுறுத்திய தீமூக‌ அரசாங்கம் அதை ஏற்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அக்டோபர் ஆறாம் தேதி பூந்தாளங்குடி கிராமத்தில் நடைபெற்ற போலீஸ் துப்பாக்கிச்சூட்டில் பக்ரி என்ற விவசாய தொழிலாளர் கொல்லப்பட்டார் மிக எழுச்சி வெடிக்கும் என்ற பின்னணியில்தான் முத்தரப்பு பேச்சுவார்த்தை சாத்தியமானது வெண்மணி என்ற கொதிகலன் நாகப்பட்டினம் வட்டத்தில் நெல் உற்பத்தியாளர் சங்கத்தின் ஒரு கிளை இரிஞ்சூர் கோபாலகிருஷ்ண நாயுடு என்ற காங்கிரஸ் காங்கிரஸ்காரரின் கட்டுப்பாட்டில் இருந்தது கம்யூனிசு இயக்கத்தின் முன்னே தங்கள் சுரண்டல் சாம்ராஜ்யம் நொறுங்குவதை மிராசுதார்களால் ஏற்க முடியவில்லை இத்தகைய அடக்குமுறைக்கும் தயாரானார்கள் சிக்கல் பக்கிரி கொல்லப்பட்டார் நிலக்கிழாராக இருந்தும் விவசாய தொழிலாளர்கள் பக்கம் நின்ற கீழக்கரை ஏ ராமச்சந்திரன் போலீசார் முன் வயலில் வெட்டி இக்கொலைகளை கண்டித்து பொதுக்கூட்டம் நடந்த நாளிலேயே சின்ன பிள்ளை கடத்தி மேலும் நெல் உற்பத்தியாளர் சங்கம் நடத்திய பொதுக்கூட்டத்தில் வெண்மணிச்சேரியை தீவைத்து கொளுத்துவோம் என்று எச்சரித்து பேசினார்கள் எதிர்வரவுள்ள சூழல் கடுமையாக இருக்கும் என்பதை கம்யூனிஸ்டுகள் உணர்ந்தார்கள் எச்சரித்தார்கள் ஆனால் அரசு இயந்திரம் திட்டமிட்ட மெத்தனத்துடன் இயங்கியது காங்கிரஸ் தலைவர் காமராஜர் விவசாய தொழிலாளர்கள் மீதே குற்றம் சாட்டி கொண்டிருந்தார் பத்தொன்பது 9 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அன்று மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச சம்பளம் கேட்டு நடத்திய போராட்டத்திற்கு ஆதரவாக தஞ்சையில் விவசாய தொழிலாளர்கள் வேலை செய்தார்கள் அதில் கீழ்வன்மணி தொழிலாளர்களும் பங்கெடுத்து இதிலிருந்து அப்பகுதியில் நிலவிய அரசியல் உணர்வையும் உறுதிப்பாட்டையும் உணர்ந்து முடியும் பண்ணையார்கள் இந்த அரசியல் உறுதிப்பாட்டை ஒடுக்க நினைத்தார்கள் இப்போராட்டத்தில் பங்கெடுத்ததற்காகவும் சேர்த்து ரூபாய் இருநூற்றி ஐம்பது அபராதம் விதித்தார்கள் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவில் காவல்துறையும் கோபாலகிருஷ்ண நாயுடு தலைமையில் சென்ற ரவுடிகளும் கீழ்வெண்மணி கிராமத்தை சூழ்ந்து கொண்டு தாக்கினார்கள் தாக்குதலில் இருந்து தப்பிப்பதற்காக ராமையாவின் குடிசைக்குள் நாற்பத்தி பேர் மறைந்து கொண்டார்கள் குடிசையின் கதவை பூட்டினார்கள் ஏவலாட்கள் குடிசைக்கு நெருப்பு வைக்கப்பட்டது தீயின் வெப்பம் தாளாமல் தப்பி ஓடியவர்கள் ஆறு பேர் அவர்களில் இருவரை பிடித்து மீண்டும் நெருப்புக்குள் வீசினார்கள் அடியாட்கள் ஒரு தாய் தன்னுடைய ஒரு குழந்தையை நெருப்பிலிருந்து காப்பாற்றுவதற்காக வெளியே வீசினால் பச்சிலங் குழந்தை என்றும் பாராமல் மீண்டும் நெருப்பில் தூக்கி எறிந்தார்கள் வெளியிலிருந்து இச்சம்பவங்களை பார்த்து அலறிய குழந்தைகளையும் தாக்கினார்கள் சம்பவம் நடைபெற்ற அன்று இரவு எட்டு மணிக்கு கீவலூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கே காவலர்கள் வந்தனர் கணன்று கொண்டிருந்த குடிசையின் உள்ளே மனித உயிர்கள் சாம்பலாகிவிட்டிருந்தன இரவு இரண்டு மணிக்கு தீயணைப்பு படை வந்தது காவல் அதிகாரிகள் அடுத்த நாளில்தான் வந்தார்கள் ஆயிரத்தி ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி பீப்புள்ஸ் டெமோக்கிரசி இதழில் பி ரணதிவே பின்வருமாறு எழுதினார் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துவிடும் என்ற காங்கிரஸ் பிரச்சாரத்திற்கு அஞ்சியும் தன் கட்சிக்குள் இருக்கும் நிலவுடமையாளர்கள் அழுத்தத்திற்கு பணிந்தும் தாமதத்திற்கு திமுக அமைச்சரவை வழிவகுத்தது அது பின்னவர்கள் தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நிலையெடுக்க ஊக்கமளித்தது யார் யார் எந்த பக்கம் என தெளிவானது வெண்மணியின் தியாகமும் அதன் தொடர்ச்சியான நிகழ்வுகளும் வர்க்க போராட்டக் களத்தில் யார் எந்த பக்கம் நிற்கிறார்கள் என்பதை உணர்த்துகின்றன கோபாலகிருஷ்ண நாயுடு உட்பட இப்படுகொலையை முன்னின்று நடத்தியவர்களில் பலர் காங்கிரஸ்காரர்கள் காவல்துறையை கையாண்ட திமுக அரசாங்கம் மிராசுதார்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டது மேலும் பெரியார் தலைமையில் செயல்பட்ட திராவிடர் கழகமும் கூலி உயர்வு போராட்டங்களையே வன்முறைக்கு காரணமாக கற்பிக்க முயன்றது மேலும் வெண்மணி படுகொலைகள் குறித்து செய்தி வெளியிட்ட பத்திரிகைகள் விவசாயிகள் இரு பிரிவினரிடையே நடைபெற்ற மோதலை தொடர்ந்து படுகொலைகள் நடந்ததாக கூறின விவசாய பணிகளுக்கு அமர்த்தப்பட்ட வெளியாட்களை இருநூறு பேர் சூழ்ந்து கொண்டு தாக்கி கொலை செய்ய முயன்றதால் மோதல் மூண்டதாகவும் அந்த மோதலில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கலாம் என்றும் தெரிவித்தன இது குறித்து எழுத்தாளர் மேலாண்மை பொன்னுசாமி கீழ்வெண்மணி கொலைபாதகம் பற்றிய செய்திகளை தீக்கதிரில் தேடி தேடி படித்தேன் எல்லா இதழ்களும் மௌனம் சாதிக்கிற தருணத்தில் இந்த தீக்கதிர் இதழ் மட்டும் இந்த செய்தியை பற்றிய பெருண்மைகளை சத்தம் போட்டுச் சொன்னது என்கிறார் இவ்வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பு இன்னும் அப்பட்டமாக மிராசுதார்களை ஆதரித்தது இந்த வழக்கில் சிக்க வைக்கப்பட்டுள்ள அனைத்து இருபத்தி மூன்று குற்றவாளிகளும் மிராசுதார்களாக இருப்பது திகைக்க வைக்கும் விஷயமாகவே உள்ளது இவர்களில் பெரும்பாலோர் பெருமளவு நிலத்தை சொந்தமாக கொண்டுள்ள பணக்காரர்கள் முதலாவது குற்றவாளி கார் ஒன்றை சொந்தமாக கொண்டிருக்கிறார் என்பது தெளிவு இத்தகைய மிராசுதார்களா இடது கம்யூனிஸ்ட் விவசாயிகளை பழிவாங்கும் அளவுக்கு பலவீனமான எண்ணம் கொண்டிருப்பார்கள் என வியாக்கியானம் கொடுத்தது நீதிமன்றம் போராட்டக் கனல் அணையவில்லை நிலவுடைமை சுரண்டலுக்கு எதிராகவும் அதன் சாதி ஆதிக்கத்திற்கு எதிராகவும் உழைப்பு மக்களை திரட்டி தெளிவான தாக்குதலை தொடுத்து வந்த கம்யூனிச இயக்கம் தொடர்ந்து முன்னேறியது படுகொலைகளும் அடக்குமுறைகளும் ஏவப்பட்டன உண்மைகளை இருட்டடிக்க முயற்சி நடந்தது விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் பல உயிர் தியாகங்களை செய்து போராடினார்கள் நிலவுடைமை ஏகபோகத்தை தாக்கினார்கள் அதில் உழைப்பை ஏற்படுத்தினார்கள் அரசியல் சமூக தளங்களில் வெற்றிகள் கிடைத்தன கீழ்வெண்மணி படுகொலைகளை விசாரிக்க அமைக்கப்பட்ட கணபதியா பிள்ளை ஆணையம் கீழத்தஞ்சையில் நிலவிய கடுமையான உழைப்பு சுரண்டலை வெளிக்கொண்டு வந்தது அதன் அடிப்படையில் அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது இச்சட்டம் முதலில் தஞ்சையிலும் அதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் அமலாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நில விநியோகத்திற்கான இயக்கங்கள் வேகம் பிடித்தன நில சீர்திருத்தத்திற்கான முந்தைய சட்டம் திருத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வரையிலான காலகட்டத்தில் திருவாரூர் நாகை மாவட்டங்களில் சாகுபடிக்கு தகுதியான சுமார் 6 லட்சம் ஏக்கர் நஞ்சை நிலத்தில் சுமார் மூன்று லட்சம் ஏக்கர் நிலம் நிலமற்ற விவசாய தொழிலாளர்களுக்கு விநியோகிக்க செய்தது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் பழைய நில உறவுகள் இயல்பாக மாறிவிடவில்லை சாதிய ஒடுக்குமுறைகளை வீழ்த்தவும் நிலவுடைமை ஏகபோகத்தை தகர்க்கவும் ஒன்றுபட்ட போராட்டங்களும் அளப்பரிய தியாகமும் தேவைப்பட்டன வர்க்க போராட்டமே மேம்பட்ட சமுதாயத்தை உருவாக்கும் என்ற பாடத்தை கீழத்தஞ்சை கம்யூனிஸ்ட் இயக்கம் நமக்கு கற்பிக்கிறது